அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வருவாங்க யாருக்கு அந்த இடம் கொடுப்பது என்பதில் சீட்டு குலுக்கி எடுக்கப்படும் நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் தயாராகிவிடுவர் தொழுகையை ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவதில் உள்ள நன்மையை அறிவார்கள் ஆனால் அதற்காக விரைந்து செல்வார்கள் சுபுக தொழுகையிலும் இஷா தொழுகையிலும் உள்ள நன்மையை அறிவார்கள் ஆனால் தவழ்ந்தாவது ஜமா தொழுகைக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் இதை அபோஹரேரது இல்லாமல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்